நாட்டினை நேயர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலுவலும் பாகற்காய் பொரியல் செய்ய தேவையான பொருட்கள் பாகற்காய் கால் கிலோ உப்பு ருசிக்கு ஏற்ப மோர் தேவையான அளவு எண்ணெய் நாலு டேபிள் ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் கருவேப்பிலை சிறிதளவு பெரிய வெங்காயம் ஒன்று பெரிய தக்காளி ஒன்று உப்பு ருசிக்கு ஏற்ப மஞ்சள் பொடி கால் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் சர்க்கரை ஒரு ஸ்பூன் செய்முறை முதல்ல நம்ம வந்து பாகற்காய பொடியா ரவுண்ட் ரவுண்ட் ரவுண்டாக பண்ணிப்போம் மெல்லிசா கட் பண்ணிட்டு அதை ஒரு போலில் போட்டு உப்பு கொஞ்சம் கலந்து மோரில் தயிர் எது இருந்தாலும் போட்டு நல்லா ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கணும் நல்லா ஊறட்டும் அது ஊறினதும் அதை எடுத்து நல்லா பெழிஞ்சு அந்த பாக காய எடுத்துப்போம் பாவைக்கான வெங்காயத்தை பொடியான அறுக்கி வச்சிடலாம் தக்காளி பொடியான அறுக்கி வச்சிடலாம் இப்போ நம்ம ஸ்டவ் பார்த்து வச்சிருவோம் ஸ்டவ் பாத்து வச்சுட்டு வானல் வச்சிடலாம் வானல் காஞ்சதும் ஒரு மூன்று டேபிள் எண்ணெய் ஊற்றிடலாம் கொஞ்சம் எண்ணெய் மட்டும் வச்சுப்போம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊத்திட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் இந்த பாக போட்டுட்டு நல்லா டீப் ரோஸ்ட் பண்ணிக்கிறோம் எண்ணெயிலையே நல்லா வறுத்துட்டு நல்லா வறுத்து அது கிறிஸ்பி ஆகிடும் அப்போ நம்ம என்ன பண்ணலாம் இந்த சர்க்கரையை ஒரு ஸ்பூன் போட்டுட்டு அது கரம்புலைஸ் பண்ணிட்டு அது கூட அது வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிடுவோம் வெங்காயம் வாதிக்கினதும் தக்காளி போட்டு வதக்கிக்கலாம் தக்காளி வதங்கினதும் உப்பு ருசிக்கேற்ற மாதிரி கலந்து விட்டுட்டோம் கலந்துட்டு மஞ்சப்படி மிளகாத்தூள் போட்டு நல்லா அந்த ராஸ்மெல் போக அந்த எண்ணெய்லேயே நல்லா வதக்கிப்போம் நல்லா வதக்கிட்டு பக்கத்தில் இன்னொரு ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம் வானல் வச்சுரும் வானல் கொஞ்சமா எண்ணெய் விட்டு என்ன காஞ்சதோ கடுகு போட்டுலாம் கடுகு பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் கடலைப்பருப்பு வரைஞ்சதும் கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சுட்டு அது தாளிச்சதை எடுத்து இந்த பாகற்காய் பொரியல்ல கலந்து விட்டோம்னா ஸ்ட்ரவ் ஆஃப் பண்ணிட்டோன்னா சூப்பாபா டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி பாகற்காய் பொரியல் தயார் இது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும் ஏன்னா சக்கர எல்லாம் பண்ணிருக்கோம்ல ட்ரை பண்ணி பாருங்க ஒருவங்களையும் மீண்டும் சந்திப்போம்